தமிழகத்தில் குடிநீர் பிரச்சினை தனியார் மையம் உலக மையம் உணர்த்தும் பாடங்கள் இந்திய அரசின் சமீபத்திய அறிக்கையின்படி இந்தியாவில் இருபத்தோரு நகரங்களில் குடிநீருக்காக உபயோகிக்கப்படும் நிலத்தடி நீர் இரண்டாயிரத்தி இருபதில் முற்றிலும் குறைந்து பெரும் நெருக்கடி ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அதில் சென்னையும் அடங்கும் இரண்டாயிரத்தி இருபதில் இந்தியாவில் தேவைப்படும் குடிநீர் அளவு இரட்டிப்பாகி பல கோடி மக்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் நாட்டின் மொத்த வருமானத்தில் ஆறு இழப்பு ஏற்படும் சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் எங்கும் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி மற்றும் குடிநீர் பிரச்சினை ஏதோ மழைப்பொழிவு குறைவு அதனால் தண்ணீர் அளவு குறைவு எனவே தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்ற அடிப்படையில் மட்டும் பார்க்க முடியாது மாறாக அரசு கடைபிடிக்கும் உலகமய தாராளமய தனியார்மய கொள்கைகளின் அடிப்படையில் ஆராய்வது அவசியம் அரசின் தண்ணீர் தனியார்மய கொள்கை உலக அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலிருந்து தாராளமய தனியார் மய பொருளாதார கொள்கைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது இதனால் முன்பிருந்த பொதுத்துறையின் பங்கு வெகுவாக குறைக்கப்பட்டு வருகிறது குடிநீர் விநியோகத்திலும் பொதுத்துறையின் பங்கு வெகுவாக குறைக்கப்பட்டு தனியார் பங்கீடு அதிகமாக்கப்பட்டுள்ளது அதாவது முன்பிருந்த கினிஷியன் பொருளாதார அடிப்படையில் மக்கள் நல அரசு என்ற கோட்பாடு கைவிடப்பட்டு எல்லா துறைகளிலும் சந்தை பொருளாதாரம் புகுத்தப்பட்டது எனவே குடிநீர் தனியார் உலக பொருளாதார மாற்றத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்க வேண்டும் முக்கியமாக தண்ணீர் ஒரு சந்தை பொருளாகவே மாறியுள்ளது எனலாம் இதனால் உலகளவில் மற்றும் இந்தியாவில் ஏற்பட்ட விளைவுகளை பார்ப்போம் தண்ணீர் தனியார் உலக அனுபவங்கள் குடிநீர் ஆயிரத்தி உலகம் முழுவதும் பல நாடுகளில் தனியார் பொதுவாக தனியார் மயமாக்கப்படும் போது குடிநீர் வரி பல மடங்கு உயர்த்தப்படுவது பல நாடுகளின் அனுபவம் சூயஸ் மற்றும் வெலோலியா போன்ற தனியார் நிறுவனங்கள் நிர்வாக ஒப்பந்தம் மேற்கொண்ட பல நாடுகளில் குடிநீர் வரி அதிகரித்து மக்களின் செலவினங்கள் பல அதிகரித்துள்ளன இதனால் முக்கியமாக தென்னாப்பிரிக்கா தென் அமெரிக்கா மற்றும் கரிபிய நாடுகளில் குடிநீர் தனியார் மையத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன குடிநீர் தனியார்மயம் பொலிவியா நாட்டில் மக்கள் போராட்டங்கள் மூலம் முறியடிக்கப்பட்ட நிகழ்ச்சி கொசம்பா நீர்போர் என அழைக்கப்படுகிறது பொலிவியாவின் முக்கிய நகர் கொசம்பாவில் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலிருந்து ஏப்ரல் இரண்டாயிரம் வரை குடிநீர் வரி உயர்வுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடைபெற்று தனியார் மையம் உலகளவில் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் முப்பத்தைந்து நாடுகளில் உள்ள நூற்றி நகரங்களில் தனியார் துறை நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று குடிநீர் சேவை பொதுத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது குடிநீர் விநியோகத்தில் தனியார் ஆதரவாக இரண்டு காரணங்கள் கூறப்பட்டன தனியார் மையம் அதிகப்படுத்தி நீர் விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்தும் எனவே நிர்வாகத்திறமை அதிகரித்து குடிநீர் பயன்பாட்டு திறன் அதிகரிக்கும் ஆனால் உண்மையில் நடந்தது இதற்கு மாறானது மொத்தத்தில் தனியார் நிறுவனங்கள் குடிநீர் துறையில் தங்களின் சொந்த முதலீடுகளை மேற்கொள்ளாமல் அரசின் பொதுத்துறை முதலீடுகளையே பயன்படுத்தி உள்ளன மேலும் தனியார் கம்பெனிகள் உலகில் நன்கு இலாபம் உறுதியளிக்கும் நடுத்தர வளர்ச்சி நாடுகளிலேயே அதிக முதலீடு செய்துள்ளன உலக அளவில் நீர் கட்டமைப்பு மற்றும் நிர்வாகத்தில் தனியார் துறையின் முதலீடு முப்பத்தி ஆகும் இதில் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க அளவு முதலீடுகள் நடைபெறவில்லை குறிப்பாக ஏழைகள் வாழும் பகுதிகளில் தனியார் துறையில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படவில்லை மேலும் ஏற்கனவே போடப்பட்ட பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் குறிப்பிட்டபடி தனியார் துறை முதலீடுகள் கிடைக்காமல் முறிவடைந்துள்ளன உலக வங்கியின் புள்ளி விவரங்களின்படி துறையில் ஏற்பட்ட கட்டுமானங்கள் எண்பது சரிவர பராமரிக்கப்பட்டு பயன்படுத்தப்படவில்லை அமெரிக்காவில் மேற்கொண்ட ஒரு ஆய்வின்படி பொது நிறுவனங்கள் வழங்கும் குடிநீரின் செலவு தனியார் நிறுவனங்களை விட சராசரியாக இருபது சதவீதம் குறைவு என கணக்கிடப்பட்டுள்ளது எனவே தனியார் மயம் நிர்வாக திறமையை குடிநீர் திட்டங்களின் பலனை அதிகரிக்கும் என்பது ஒரு மாயையே இந்தியாவில் தண்ணி தனியார்மய அனுபவங்கள் தண்ணீர் தனியார் மையம் இந்தியாவிற்கு புதிதல்ல கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பே தற்போதைய சட்டிஸ்கர் மாநிலத்தில் 23.5 மூணு புள்ளி ஐந்து சிவநாத் என்ற ஆற்றையே ரேடியஸ் வாட்டர் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்திற்கு தொழில்துறை வளர்ச்சிக்காக விற்றுவிட்டது அரசு இதை தவிர வெலோலியா ஜீஸ்கோ ஆரஞ்சு பாட்டில் வாட்டர் போன்ற தனியார் நிறுவனங்கள் பல ஆண்டுகளாக இந்தியாவில் செயல்பட்டு வருகின்றன இதனால் குடிநீர் வரி உயர்வு அரசு சேவை குறைவு ஆகியவற்றால் மக்களின் வாழ்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது சிவநாத் ஆறு விற்பனை மூலம் அரசுக்கு பெரிய அளவில் நிதியிழப்பு ஏற்பட்டது என அறியப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆற்றை நம்பி பொதுமக்களின் வாழ்நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது பொதுவாக இந்தியாவில் தண்ணீர் தனியார் மையம் இரண்டாயிரத்துக்கு பிறகு அதிகரித்துள்ளது இதற்கு அடிப்படை உலக வங்கி மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கிகளே ஆகும் மேலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் வகுக்கப்பட்ட மத்திய அரசின் நீர் கொள்கையும் தனியார் மையத்தை ஊக்குவித்தது அதன் பிறகு பத்து ஆண்டுகளில் நீர்வள திட்டங்களில் தனியார் பங்கேற்பு முன்னூறுக்கும் மேல் அதிகரித்துள்ளன மகத்தான் அதியான் என்ற என்ஜிஓ அறிக்கையின்படி தனியார் மய குடிநீர் திட்டங்கள் மிக அதிகமாக மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு இடங்களிலும் கர்நாடகாவில் இருபத்தி இடங்களிலும் அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் இருபத்தி திட்டங்களில் தனியார் முதலீடுகள் உள்ளது என இந்த அறிக்கை கூறுகிறது நாக்பூர் நகராட்சி அமைப்பு இரண்டாயிரத்தி ஏழில் குடிநீர் விநியோகத்தை வெலோவியா என்ற நிறுவனத்திற்கு வழங்கியது முதலில் குறைந்த அளவில் சில வார்டுகளில் ஆரம்பிக்கப்பட்ட தனியார் மய திட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நகரம் முழுவதும் விரிவாக்கப்பட்டது அரசு முதலீடும் இரட்டிப்பாக்கப்பட்டு தனியாருக்கு தாரை குடிநீர் வரி நான்கு மடங்கு அதிகரிக்கப்பட்டு மக்களுக்கு வரிச்சுமையை ஏற்றின தனியார் நிறுவனங்கள் இதற்கு எதிராக நாக்பூர் மக்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் சங்கம் இரண்டாயிரத்தி பதினாறில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தின நாக்பூர் மட்டுமல்லாது கொல்கத்தா மைசூர் மற்றும் இதர நகரங்களிலும் தனியார் நிர்வனங்கள் மக்கள் சேவையில் தோல்வி கண்டுள்ளன ரெண்டாயிரத்தி பதிமூணில் மைசூர் மாநகர நிர்வாகம் டுவெண்ட்டி ஃபோர் பார் என்ற குடிநீர் சேவையில் ஏற்பட்ட பல்வேறு குறைபாடுகளுக்காக ஜூஸ்கோ என்ற நிறுவனத்தின்மேல் ரூபாய் ஏழு கோடி அபராதம் விதித்தது மேலும் அரசு தனியார் கூட்டு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்ற போர்வையில் பல நீர்வள திட்டங்கள் தனியார் நிறுவனங்களின் இலாப வேட்டைக்கு இரையாகியுள்ளன என்றால் மிகையாகாது திருப்பூர் தமிழ்நாட்டில் திருப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி புது திருப்பூர் வளர்ச்சி திட்டம் திருப்பூர் நகர பின்னலாடை தொழில் மற்றும் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஆயிரத்தி கோடி ரூபாய் செலவில் மிகுந்த விளம்பரத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிக்கப்பட்ட திட்டப்பணிகள் இரண்டாயிரத்தி ஐந்தில்தான் முடிவடைந்தது இருப்பினும் ஆரம்ப முதல் இரண்டாயிரத்து வரை இந்த திட்டம் சரிவர செயல்படவில்லை தனியார் கம்பெனிகள் ஒப்பந்தப்படி முதலீடு செய்யாதது மற்றும் அவர்களுக்குள் ஏற்பட்ட பொருளாதார மோதல்கள் திட்டத்தின் செயலின்மைக்கு முக்கிய காரணங்கள் எனவே இரண்டாயிரத்து பதினொன்றில் அரசு முதலீடு மூலம் இத்திட்டம் மீண்டும் இயக்கப்பட்டது இது சம்பந்தமாக எழுந்த சட்டப்பிரச்சனையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ராமசுப்பிரமணியன் அவர்கள் கருத்து குறிப்பிடத்தக்கது பொலிவியாவில் இருந்து விரட்டப்பட்ட பெக்டல் கம்பெனி பங்கு பெறும் திட்ட கூட்டமைப்பிற்கு எவ்வாறு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது என கேள்வி எழுப்பியுள்ளார் எனவே குடிநீர் போன்ற அடிப்படை பணிகளில் பன்னாட்டு நிறுவனங்களை ஈடுபடுத்துவது மிகவும் தவறு என்று எச்சரித்துள்ளார் தனியார் மயமாகும் கோவை குடிநீர் விநியோகம் கோவை நகர குடிநீர் விநியோகம் மற்றும் மராமத்து பணிகள் சூயஸ் என்னும் பிரெஞ்சு கம்பெனிக்கு தாரைவார்க்கப்பட்டுள்ளது இருபத்தி ஆண்டுகளுக்கு இந்நிறுவனம் கோவை மாநகரின் குடிநீர் நிர்வாகத்தை கவனிக்கும் முதல் ஐந்து ஆண்டுகள் குடிநீர் விநியோக கட்டமைப்பை சீர் செய்ய வேண்டும் அதற்கிறகு இருபத்தி ஆண்டுகள் குடிநீர் விநியோகத்தை நிர்வாகம் செய்வது இதனுடைய பணியாகும் இதற்காக ரூபாய் ரெண்டாயிரத்து முந்நூறு கோடி இந்த நிறுவனத்திற்கு கொடுக்கப்படும் குடிநீர் வரி உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சூயஸ் கம்பெனி தமிழ்நாட்டில் செம்பரம்பாக்கம் ஏரியை சரிவர பராமரிப்பு செய்யாமல் இருந்ததால் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு சூயஸ் நிறுவனம் காரணம் என மத்திய தணிக்கையாளர் அறிக்கை தெரிவித்துள்ளது இப்படி இருக்க இந்த கம்பெனிக்கு தற்போது எவ்வாறு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது தமிழகத்தின் வறட்சி மற்றும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு பொதுவாக சென்னை போன்ற நகரங்களில் குடிநீருக்கு மக்கள் தங்கள் வருமானத்தில் பத்து முதல் இருபது சதவீதம் செலவிடுகிறார்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது இது பெருமளவும் நடுத்தர மற்றும் உயர்தர மக்களுக்கு மட்டுமே உதவும் எனவே ஏழைகள் தண்ணீர் விநியோகத்திலிருந்து பெருமளவு விடுபட்டு உள்ளார்கள் தற்போது குடிநீர் விநியோகத்தில் அரசு பங்கு குறைந்து தனியார் பங்கு மிக அதிகரித்துள்ளது என பல அறிக்கைகள் தெரிவிக்கின்றன பிரச்சனையின் தன்மையை உணர்ந்து நீண்டகால நோக்கோடு அரசு செயல்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கடிந்துள்ளது ஏற்கனவே குறிப்பிட்டபடி குடிநீர் பிரச்சினைக்கு அடிப்படை காரணம் அரசின் பொருளாதார கொள்கைகளை மேலும் நிதி பற்றாக்குறை குறைப்பை அடிப்படையாக கொண்டுள்ள அரசு பட்ஜெட்டில் நீர்வளம் போன்ற திட்டங்களுக்கு ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளது மேலும் வறட்சி மற்றும் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் தீட்டப்படவில்லை ஆரம்ப தண்ணீர் முதலாளித்துவ வளர்ச்சி மேலே விவரிக்கப்பட்ட அனுபவங்கள் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் நீர் போன்ற அடிப்படை உற்பத்தி காரணிகளில் ஏற்பட்டுள்ள ஆரம்ப கட்ட முதலாளித்துவ வளர்ச்சியை குறிக்கிறது ஏற்கனவே குறிப்பிட்டபடி கினிஷியன் பொருளாதார காலகட்டத்தில் மக்கள் நல அரசின் பலன்கள் தண்ணீர் விநியோகத்தில் பொதுத்துறை மூலம் கிடைத்து வந்தன ஆனால் இந்தியா உட்பட பல நாடுகளில் தற்போது கடைபிடிக்கப்படும் புதிய தாராளமய தனியார் மய கொள்கைகள் அரசின் நீர் உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன நீர் மேலாண்மையில் முன்பிருந்த சமூக சம பங்களிப்பு என்ற கோட்பாடு மாறி பொருளாதார சம பங்களிப்பு என்ற கோட்பாடு நடைமுறையில் உள்ளது அதாவது நீர் விநியோகத்தில் மக்களின் வாங்கும் சக்திக்கு ஏற்றவாறு அதன் விலை இருக்க வேண்டும் என்பதற்கு தண்ணீரின் விலை அதன் உற்பத்தி மற்றும் விநியோக செலவை முழுவதும் திருப்பி பெறுவதாக இருக்க வேண்டும் என மாறியுள்ளது ஆனால் குடிநீர் என்பது மற்ற விற்பனை பொருட்களை போல் அல்ல குடிநீர் மக்களின் வாழ்வுரிமை இதை பூர்த்தி செய்வது மக்கள் நல அரசின் அடிப்படை கடமை எனவே குடிநீர் நிர்வாகத்தில் பொதுமக்களின் முக்கியமாக ஏழைகளின் பங்கு உறுதி செய்யப்பட வேண்டும் இதன் மூலம் குடிநீர் விநியோகத்தில் ஏற்படும் பல குறைவுகளுக்கு தீர்வுகாண ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த இயலும் உலகின் பல பகுதிகளில் நடப்பது போல் மீண்டும் குடிநீர் நிர்வாகத்தை மாநகர அமைப்புகளுக்கு திருப்பித்தர வேண்டும் தண்ணீர் தனியார் மயத்தின் அனுபவங்களிலிருந்து நாம் பாடம் கற்போம்